செய்து கொண்டவன் பலர் துக்கம் தான் தெரிஞ்சுக்கிட்டி பிரம்ம அவன் ஜாகிரத்திலே விசாரம் பண்ணி பார்க்கும் போது சொல்ற மாதிரி அதே போல ஜாக சுலித்திரம் இல்லாதனால இதுவும் தான் கிடையாது அவஸ்தைல மூணுக்கு அப்பாற்பட்டுதான் விசாரம் பண்றோம் அப்போ மூணை விட்டு நாலாவது இடத்துல இருக்கின்ற ஆத்மா இருக்கும் போது இந்த மூணும் வாசம் சொல்ல முடியும் அது மிச்சயம் சொல்லலாம் மூணுக்கு அப்பாற்பட்டி இருந்தே விசாரம் பண்றோம் இப்ப மூணுக்கு அப்பாற்பட்ட நாலாவது விசாரம் பண்ணும் போது இது புறம்பா போய் பத்தி அதை தோற்றது காலத்தில் இருந்தா சத்து மூணு காலத்து இல்லையே ஜாக சொனத்தில் இல்லை சொப்பனத்தில் ஜாக்கிரதும் இல்லை ரெண்டும் சுலுத்திர கிடையாது மூணு துரியத்தில் இல்லை அப்ப மூணு துரியத்தில் இல்லாத சமயத்தில் இதை விசாரிக்கின்ற ஆத்மா இருக்கிறது சத்து அது மூணு காலத்தில இருக்கு நாலாவது காலத்திலும் இருக்கு அதனால அது சத்து திரிக்கால அபாத்தியமா இருப்பது சத்து மூணு காலம் நாசம் இல்லாதது சத்துன்னு பேர் அதனால தான் இந்த பிரகிருதியானது வாஸ்தமா கிடையாது இவ்வளவு விளக்கம் சொன்னாலும் கூட இவர்தோபாதம் பேருக்கு பாதம்னா தன் தன்மை கடா வெற்றி சரமா தோற்றுவது அது பேர் படுதிப்பந்தான் பழுது கட்றதில்லை ஆனால் பாம்பா தோற்று காணல் கடுறதில்லை நீ தோற்று அதுபோல் பிரம்மம் கெடுவதில்லை பிரபஞ்சமாக தோற்று பிரம்மம் கெடாமல் பிரபஞ்சமான்னு போய் அதான் அப்படி நிஷ்பிரகிருதி தான் ஆக முடியும் அதுதான் நிஷ் பிரகிருன்னு தரு அது பிரகிருதி வாஸ்தவம் இல்லை இல்லை பின்ன எப்படி இருக்குது விசாரி விஷ்டு கிடையாது விசாரி அவசார சிஷ்டி இருந்தா அதை சத்தியம் பண்ண நினைக்கும் போது துக்கம் வரும் சோகம் கிடைக்கும் மறுவிவைக்குரியதன்மபேதம் வரும் தருசொர்க்கரகாதியும் அவற்றின் சம்சாரமாக அறிந்திதாபாசனுக்கே சிறிதுமில்லை இவனையும் உடலையும் பொய்யெனத் தேர்ந்து இவர் கதீதமான பிரமமக பெற்றியால் சுத்த சித்தாகின்றன மிக பேனசம் ஏன் அசம்சாரி என்று சொல்றார் அது பற்றி வளர்க்கிறார் வரங்கில் சம்சாரம் இல்லோன் அசம்சாரி உயர் அதாவது உயர்வில்லாத தாழ்வான சம்சாரம் சம்சாரம்லாம் தாழ்வானது இல்லை என்னன்னா குடும்ப வாழ்க்கைன்னு அர்த்தம் இல்லை உல வாழ்க்கை அசம்சாரி சம்சாரம் இல்லாதுன்னு அர்த்தம் ஆய் வண்ண ஆச்சிரமங்களும் இது எப்படி தெரியுது இந்த சம்சாரங்கள் ஜென்மாந்திரங்களில் செஞ்ச புண்ணிய பாதிகளாக ஆய் வண்ணங்கள் பிராமண சத்திரிய வைத்திய சுத்திரம் சொல்லக்கூடிய வண்ணங்கள் ஆசிரமங்கள் பிரம்மச்சரி கரகஸ்தம் வானபுரத்தம் சன்னியாசம் என்று சொல்ல ஆசிரமங்கள் அது தாய் வழியாக நிர்ணயம் பண்ணுறது இது மனதின் பரிமாற்றத்த நிர்ணயம் பண்ணுறது மருவைக்குரிய தன்ம அதன்ம பேதமும் வண்ணங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் நீதிகள் இருக்கின்றன நீதிகள் திறந்த மாதிரி தர்மங்கள் அதர்மங்கள் இருக்கத்தான் செய்யும் அதான் பாபுன அர்த்தம் அது வேதங்கள் ஒரு இவற்றின் பலமாக பலன்கள் என்ன தரு சொற்கரகாதியம் பலன்கள் சொற்கன் அரகம் கிடைக்கும் அதன் பிறகு அவற்றின் சேஷம் சேஷன்னா மிச்சம் ஜனண மரணாதி யாவும் சம்சாரமாகும் இதுதான் சம்சாரங்கள் ம் போட்டு வந்த மீண்டும் மிச்சம் இருக்கிறது சொர்க்கத்திலையும் தனித்தரத்தில் இருக்கும் இடமும் தான் அதனால அப்புறம் மீண்டும் சம்பாதிக்கு அங்கே போறான் அங்க அனுபவிச்சிடும் மீண்டும் வந்து பறக்குறான் இதுதான் சம்சாரம் சம்சாரமாகும் இது தனுவை நான் என்னிடில் என்னை உரும் சரீரத்தை நான் எனது என்று சொல்றதுனாலே வரக்கூடியது தன்னசை என் தன்னை உரும் தன்னைனா இந்த ஜீவனை உரும் இவ்வுடற்கு திறமருவும் நாம் இந்த உடலுக்கு திடமாக பொரியந்திருக்கிற நாம் அந்நியமென அறிந்து இது சரீரம் நான் நாம் அந்நியமாக இருக்கிறேன் தெரிந்துவிதம் தே சிதாபாசனுக்கு சிறிதமில்லை இந்த சிதாபாசன் சரீரம் நான் அல்ல என்று நிச்சயம் பண்ணுவானே ஆனால் சரீரத்தில் வரக்கூடிய துன்பங்கள் அவனுக்கே தாக்குறதில்லை புலோரபாரம் கொடுத்துடுறாங்க உடம்பா அபேசம் பண்றாங்க அவனுக்கு தெரிய மாட்டேன் என் மருந்து மருந்தின் மூலமாகவே அவனுக்கு நானும் என் விசாரம் பண்ணிட்டவன் இன்னுமே இல்லை விசாரத்தினால சில பேர்கள் உடம்பு முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கனாலும் அது இருந்துட்டு போட்டோம் கோப்பா அப்படி கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறவனுக்கு கூட தாக்குறதில்லை சிதாபாசனுக்கு எவன் தீவிரமாக பற்று வைக்க அவனுக்கு தான் தாக்கும் சரீரத்தில் பற்று எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அவனுக்கு தாக்குவதில்லை அப்படிப்பட்ட இதை விசாரணை பண்ணக்கூடிய சிதாபாசனுக்கே தேரேனா ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சிதாபாசனுக்கு சிறிது நிலை துள்ளி கிடையாது இவனையும் சிதாபாசனையும் உடலையும் சரீரத்தையும் பொய்ய தேர் தேர்ந்து விசாரம் பண்ண பிறகு இது மித்தை என தேர்ந்த பிறகு இவருக்கு அதீதமான பிரமம் ஹிதாபாசனுக்கு ஹிதாபாசன் சம்பந்தப்பட்ட மூணு சரீரங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற அகம் நான் என அறிந்து உரும் எமக்கு இப்படி நிச்சயம் செய்து பொருந்தி இருக்கின்ற ஆத்மாவாகிய எனக்கு அற்பமும் பெந்த சம்சாரம் இல்லா பற்றியால் சிறிது கூட பந்தத்தை கொடுக்கக்கூடிய சம்சாரம் கிடையாது அந்த தன்மையின் காரணமாக சித்தாகின்றன அறிவுடி மாறுகின்றன மிக மிகவும் பாதுகாக்கின்ற விரும்பக்கூடிய அசம்சாரி ஆமி நம்மளும் அசம்சாரிங்கிறார் சம்சாரி கிடையாது சம்சாரி செய்து சிறுநேரத்துக்கு போயிட்டு மீண்டும் பிறக்கிறது மனைவிதானு சொல்றாங்க அப்படின்னா அந்த பிறப்பு இறப்பு காலமாகவே மனைவிதான் அதனாலதான் மனைவி சொல்றது ஏன் அங்கேதான் பட்டு வச்சிருக்கேன் குழந்தைகிட்ட அதுக்காக மனைவி சொல்றது பிறந்திருக்கிறது பேரு மேல போறது கீழே வர்றது இது பேர் மனைவிக்கே பொருந்து போச்சு மூல காரணம் அதனாலங்கிறது பிறந்து இறக்கிறது புண்ணியபாவம் செய்யறது பரநாய சோதுக்கங்கள் அடைகிறது விசார ஜெய்ச்சியில அந்த ஜீவன் மத்திய கிடையாது அதனால அசம்சாரி சொல்லப்படும் போல் காமாதி தீய பாசங்களாலும் ஜன்மம் கணக்கிலாடு பரநரு மேம்லான் மிக நாம் பென்மே அபத்தன் பந்தமில்லாதவன் என்பதை பற்றி விளக்கிறார் கட்டுண்டவன் பெத்தன் எவன் கட்டுப்பட்டு இருக்கானோ அவன் பெத்தன் தான் இலக்கணும் கட்டுப்பட்டவர் கட்டுப்படாதனு சொல்லுவாங்க இல்லை ஒருத்தர் சம்பளத்துக்கு இருக்கா கட்டுப்பட்டு இருக்கிறாங்க இருக்கணும் அப்படிபாங்க அப்போ கட்டுப்பாடு விளையிட்டவண்ணா கட்டுப்பாடு இல்லை பள்ளிக்கூடத்தில் படித்தா படிக்கிற காலம் கட்டுப்பாடு தான் இருக்கணும் இல்லைன்னா வேணாம்னு சொல்லிவிடுவான் பாடம் கேட்டு போயிடும் அது போல ஒரு கட்டு ஒரு அடங்கி இருக்கிறது கட்டுப்படும் அர்த்தம் அது இல்லாதவன் அபெத்தன் அது சொல்ற கல்வன் கயிற்றுனாலே கட்டுள்ளது போல் சொல் கழிச்சவட்டி போட்டுருவாங்க அதே போல பிரம்மனும் லாமனும் புத்தியை மறைத்துமே களவு செய்த திட்ட வஞ்ஞான மது வந்தவுடனே அகம் தேகம் ஏன்னா மாணித்திடும் திருடனும் நாம திருடா ஏன் மானிச்சிருக்கோம் ஆகவே அந்த திருடன் நகைய தேடா பொருளை தேடம் நாம் என்ன பண்றோம் புத்தியை தேடிட்டோம் என்ன புத்தி அஞ்ஞானத்தினால நான் பிரம்மஸ்வர்புத்தரீரம் நானுங்க புத்தி தேடிட்டோம் அதை வச்சுக்கிட்டு இருக்கேன் திருட்டு பசங்க பிரம்ம நாவேனும் புத்தியை மறைத்துமே களவு செய்து செய்த திட்ட அஞ்ஞானம் பிறகு இது திட்டமிட்ட அதாவது நம்ம எல்லாம் திட்டமிட்டு கெடுக்கக்கூடிய இந்த அஞ்ஞானம் அது வந்தவுடனே அகம் நான் தேகம் என மானித்திடும் திருடனும் புண்ணிய பாவம் குரோதம் காமாதி தீய பாசங்களாலும் எப்படி கட்டுப்படுது புண்ணிய பாவம் அதை சம்பாதிக்கிறது காமக்குறதாது இதான் தீய பாசம் பாசம்னா கயிறு கயிறால் கட்டப்படுது கட்டுன்பன் கட்டுப்பட்டு இருக்கிறான் அப்போது துக்கம் பய ஜென்மம் கணக்கில்லாத உண்டு கொஞ்சமா அந்தவோட ஜென்மன் சம்பாரிச்சா இதெல்லாம் இப்பெல்லாம் வரும் துக்கம் பயம் ஜன்மங்கள் கணக்கே கிட பரநர்கருணையின் திருஷாமணியம் செஞ்சிருந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய கானபரணத்தினுடைய கருணை கிடைக்கும் மின்ஞானம் வந்து தத்துவம் வந்த பிறகு உடன் மானம் மற்ற பெண் அதனால போயிடும் சரிதங்கிற நான் இணைந்தங்கிற அய்மானம் போயிடும் அது போன பிறகு துன்பு அவருக்கும் விட்டு ஒழுகிறாலும் யாருக்கு இந்த தத்துவம் வந்ததோ அவர்களுக்கு உறுதி இந்த துன்பம் கட்டு இதில் நீங்க நீங்கின பிறகு உடல் உலக இந்த உடலானது உலகினால அளவு இருக்காமல் எப்படி இருக்கு வியன் அகண்டானந்தாய் ஆச்சரியப்படும்படியாக சச்சிதானந்தபுரமாய் மே எமக்கு பொருந்தி இருக்கின்ற ஆத்மாவுக்கு ஒரு பெந்தமும் ஒரு பந்த் கட்டும் இல்லை கிடையவே கிடையாது அதனால் இருக்கின்ற காரணத்தால் மிக மேன்மை பொருந்திய நாம் அபத்தன் ஆமே பந்தமில்லாதன் ஆகிறோம் தத்துவானம் வந்தால் தான் விடுதலை கிடைக்கும் இப்போ தோளத்தில் செய்யக்கூடிய குற்றவாளிகள் ஜெயிலில் போடுறாங்க காலம் வந்தாக்க விட்டுறாங்க அவங்களுக்கு அப்படி அது சுல்ப காலம் இந்த செயலத்தில் இருக்கிற வரைக்குமே இது அப்படி இல்லை இது எது வரைக்கும் தத்தஞ்சானவர் இல்லையோ அது வரைக்கும் வந்தப்பட்டு கட்டுப்படுதாக இருக்கணும் குடிப்பா வந்தாங்க அப்போதான் விடுதலை அப்போ தான் விடுதலை அதான் விடு வீடு விடுந்த அர்த்தம் வீடு வீடு விடுவிடும் சொல்ல விடுவதற்கு அது என்ன சொல்ல விட்டுறதுக்கு பள்ளிக்கூடம்டிக்கிறாங்க அந்த இடம் அப்புறம் படிச்சிட்டம் கிடைக்காது அப்படி போல இங்க நீங்க எடுத்துக்கிட்டு வந்தது விடுபடுங்க விடுபடுங்க விடுபடமாட்டேன் விடுபட்ட சொல்லிட்டு இருக்கோம் அது அதுவே அந்த விடு சம்பந்தம் வீடுன்னு இடம் கொடுத்திருக்கேன் இடைக்காலம் வந்திருக்க விசாரம் பண்ணுவேன் விட்டு வந்து அப்படிங்குறதுல மாட்டிக்கலாம் தத்துவான கத்தின போகும் போகட்டும் முயற்சி பண்ணாக்க ஒரு காலம் வரும் நித்தம் உருவம் என்ற ஓரவயும் நின்றுடாதாலும் நம் போனிகள் உண்மை அல்லாது தன்னதவயவம் என்ன நேர்கின்ற பொருளும் சுத்தமுரு நன்மேனில் கற்பி தமதாகிய தோட்டல் உருவக மதனை தன்மையோடு தானே தானாயிருக்கின்றன நிறவயவன் ஜன சந்ததம் எண்ணுவாயேஷனாவி ஐம்பத்தோராது பாட்டு முந்திய பாட்டபத்தன் என்பதற்கவன் பந்தமில்லாத என்று இப்போது அவயமில்லாதவன் கிடையாது அதற்கம் அத்தமுரு சரணாதி அவையும் அவையும் அவயமும் உடைத்தாகி அமர்க்கும் அனியமாய் அத்தமரம் மறைப்பின அர்த்தம் அத்தமூரும் சரணாதி கால் முதலான அவயவங்கள் எல்லாம் உடைத்தாகி அமர்கின்ற மூடருக்கும் மூணு சேவங்களுக்கும் சுடு சேர்த்துக்கும் கால்கையெல்லாம் இருக்குது ஒரு சூழ்ச்சுக்கும் இருக்குது சோப்பனத்தில் பார்க்குறோம் முதல்ல இந்திரியங்கள் இருக்குது இந்திரியங்கள் வாயுக்கள் அப்புறம் அந்த கருணம் கர்மேந்திரி ஞான இந்த இப்படி காம செய்கிறோம் இந்த ரெண்டுக்கு ஏதுவாக அஞ்ஞானம் இருக்குங்க இப்ப இருக்கின்ற அவயமும் உடை உடைத்தாகி அமர்கின்ற மூலருக்கும் அந்நியமாயும் இந்த மூன்று சேவங்களுக்கும் அந்நியமாயும் ஆகாய உருவமாய ஆகாயம் போல அவயம் இல்லாத இருக்கிறது கரியதாக ஜாகர சாபனை சொல்லுத்தேன் சொல்லக்கூடிய மூன்று அவசிகளுக்கும் இருக்கிறது நித்தம் இருவனுக்கு நாள்தோறும் இப்படி அனுபவத்தில் பார்க்கல எனக்கு ஏற்கனவே அயோவாலும் எனக்கு என்று ஒரு அயவும் கிடையாது மூன்று சரீரங்களுக்கு அயவும் இருக்கின்றன மூன்று அவசியங்களுக்கு அயல் இருக்கின்றன எனக்கு எந்த அவயும் கிடையாது நம்போல் நிகழ் உண்மை அல்லாது அதெல்லாம் நம்மை போல காட்டக்கூடியது அல்லாமலும் தனது அவயவம் என்ன நேர்கின்ற பொருளும் அன்றி ஆத்மாவுக்கு ஒரு அவயம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலை அதிகமே கிடையாது அல்லாமலும் சுத்தம் வரும் நம்மினல் கற்பிதமாகியே நாம் எப்படி இருக்கோம் ஜெகஜீவரம் முப்பத்தி ஐந்து சத்துவங்களும் அசுத்தங்கள் சுத்தம் அப்படி இருக்கும் நம்மினில் கற்பிதமாக நம்மிடத்திலே கற்பிதமாக இருக்கிறது மேலும் சொல்லப்பட்ட இதெல்லாம் கற்பிதம்தான் வாசமா கிடையாது கற்பிதமாகிய தோற்றவரும் அதோடு மட்டுமல்ல உலக மதனை தொட்டுமே அவயம் இல்லாதாலும் சரி உலகத்தை எடுத்துக்கிட்ட ஒன்னா பச்சை புதங்கள் அதனுடைய காரியமாக இருக்கிறது இதெல்லாம் அவயோங்கள் தான் ஆனா ஆத்மா கிடையாது இவ்விதம் துகளுற்ற உகைய வகையாய் ரெண்டு பிரகாரம் இருக்கு சரீரம் சரீரத்தை எடுத்துக்கிட்ட மூன்று சரீரங்களும் அவசைகள் சொல்றோம் பஞ்சபூதன் எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சபூதன காரியமாக பரமஞ்சன் சொல்ற இந்த ரெண்டு வகையாய் சத்தம் அவயவும் சற்றுமே சார்ந்திடாத சார்ந்திடா தகுதன் சத்தமுல்ல அவயமுதல் சிறிது போல சற்றுமை சார்ந்திடா தகுதன்மையோடு அடிப்பட்ட தகுதி வாய்ந்த இயல்போடு கூடி தானே தானே இருக்கின்ற நாம் சற்றுமே சார்ந்த தகமை இருக்கணும் சிறிது கூட சம்பந்தம் கிடையாது நான் எப்படி இருக்கும் நிறவையவன் அவன் கிடையாது உறுப்புகள் இல்லை சந்ததமும் எல்லாம் இப்ப மட்டுமில்லை எப்போதும் அந்த சிந்தனை இருக்கட்டும் எப்போதும் அந்த இடம் இருந்தாக்கா நான் நிறையவும் நிச்சயம் உண்டாகும் ஆத்மா அவன் கிடையாது நிறைய ஆத்மாவுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல ஆபாசனுக்கும் இல்லை ஆபாசனுக்கு அதன் காரியங்கள் ஆகிய தேகாதி பிரபஞ்சம் இது எல்லாத்துக்கும் அவயங்கள் அதனால நான் நிறைவேன் அப்போது எங்கள் இறைந்த ஆகாயம் போன்று வைத்தவர் வேறு அப்படி அவையுமே இல்லாத காரணத்தினால விவகாரங்கள் இல்லை விவகாரம் இல்லாத காலத்தினால குடிமை பாவங்கள் இல்லை குடிபவர்கள் இல்லாதனாலும் சோதிக்கவும் கிடையாது எப்படி இருக்கு எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது எப்படி இருக்கு சச்சானந்திடமாக இருக்கிறது அப்படியே சச்சானந்தெடிமமாக தான் இந்த பாவனி திடம் ஆச்சோன்னா அவள் துக்கம் எங்கேருந்து கண்டு பயப்படணும் பயமாசி எப்படி வரும் ஆகவே இந்த பாவனியோட திடம்தான் பயமாசி அற்ற நிலைக்கு அதேயத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வலிபுறுத்தப்படுகின்றன அது எந்த அளவுக்கு மனசில் திடம் இருக்கோ அந்த அளவுக்கு பரமானதாக பிராப்தி கிடைக்கும் இல்லைன்னா கிடையாது அது எந்த சாஸ்திரமும் இதெல்லாம் சொல்றதில்லை ஆண்டான பக்தி மாதிரி உறுதியாக சொல்றது அடிமை திறன் அது உறுதியாக இருக்கணும் அதுவும் ஆண்டாண்மை கர்ம காண்டத்தில் புள்ளிய வா புண்ணியங்கள் செய்ர்க்கத்துக்கு போகலாம் பாகம் செஞ்சால் போகலாம் என்று சொல்லப்பட்டு அவ்வளோதான் அங்கே சொல்லப்பட்டது அதுக்கு மேலே அங்கே சொல்கிறது இல்லை அவங்க ஆகவே இந்த பாவனைகள் ஜீவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தினம் இது போராதே அர்த்தம் இந்த நூற்றி எட்டு இந்த அதிஷ்டானத்தை பற்றியே தான் சொல்லக்கூடியது இந்த அதிஷ்டானத்தை சொல்லும்போது அந்த பாவனை மனதில் எவ்வளோக்களவு தரித்திர இருக்கோ அவ்வளோக்களோ லாபம் மன அமைதி தான் அமைதிக்கு பிறகு ஆனந்தம் தான் அது அவரவர்கள் முயற்சியை சம்பாதிக்கணும் இல்லையா தானே அது வந்துடுறதில்லை இது பணம் கொடுத்து வாங்குகிற பொருள் பணத்தினால பெறக்கூடியதல்ல மனம்தான் கொடுக்கணும் மனம் சம்மதிச்சே எல்லாம் நடக்கும் உலக பொருளுக்களும் மனம் சம்மதிக்கிறது தான் இருந்தாலும் தற்காலிகமான சுகத்துக்குமே ஒழிய நிரந்தரமான சுகமே துக்கமே கலப்பில்லாத சுகம் இது வித்தியாசம் இது முடிந்த நிலை அதெல்லாம் தற்காலிக நிலை இதுக்கு மேலே முடிந்த நிலை யார் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்துக்களை ஆய் சங்கரர் சொல்லியிருக்கார் என்ன சொல்ல வேண்டியிருக்கேன் எதுவே சொல்ல வேண்டியது முடிந்த நிலை இது என்பது கருத்து மதம தன்ம மதன் பலன்கள் பக்தி காண்டத்து ஓதல் ஒரு ஞான காண்டத்திலோ துபிரமம் கேதமுரும் அவை போல பரோட்சமின்றி கேட்டவுடன் தானாய் கிளர்தலாலே அப்படி எப்போதும் தானாயிருக்கும் நாம் அபரோட்சம் ஜன்னலாமே அன்னலாகும் அபரோட்சன் அபரோட்சம்னா நேரே அறியக்கூடிய இது இது கேள்வி ஞானத்தை அறியறது இல்லை பரோட்சம் கேள்வி ஞானத்தை அறியிறது பகுந்த சத்தி ஞானம் பரோட்சம் அனுபவத்தால் அகமரம் ஜனம் ஞானம் அவரோட்சத்தை அப்படி அவரோட்சத்தை வழக்கம் கொடுக்கிறார் ஆதாரம் கர்மகாண்டத்தில் ஓதும் அதன் தன்மம் அதன் பலன்கள் என்று சொன்னார் ஆதாரம் கர்ம பக்தி ஞானம் மூன்று காண்டங்கள் பிரிக்கும் போது முதல் காண்டம் ஆதாரமாக இருக்கிறது ஆரம்பி மாதிரி கர்மகாண்டத்தில் என்ன சொல்லுது அதன்மான் பாவங்களும் தன்மும் புண்ணியங்களும் சொல்லப்படும் புண்ணியபாவம் சொல்லப்படும் அதன் பலன்கள் என்ன சொர்க்காதி பதவிகள் இந்த லோகத்தில் போகபாகியங்கள் இப்படிதான் சொல்லப்பட்டுன அதன் பிறகு பக்தி காண்டத்து ஓதலரும் தேவதையும் பரோட்சமாகும் பக்தி சொல்லப்பட்ட தெய்வங்கள் அதுவும் பரோட்சம்தான் தெய்வங்கள் மட்டும் பரோட்சம் இந்த உலகத்திலேயே நம்ம ஊர் தவிர மற்ற ஊரெல்லாம் பரவச்சம் தான் போய் பார்த்தாதான் உண்டு இங்கே பரவஷந்தான் போய் பார்த்தா தான் அவரோட்சம் அது போல மேலோகங்களில் உள்ள தேவதையில் போட்டு சொல்லக்கூடிய பக்தி காண்டத்தில் அது பரோட்சம் தான் ஆகும் ஞான காண்டத்தில் ஓதும் பிரம்மம் அப்புறம் ஞானகாண்டத்தில் சொல்லப்பட்ட பிரம்மம் இருக்கு அது எப்படி இருக்கு கேதமுரும் அவை போல கேதம் துக்கம் துக்கத்துக்கு ஏது வேணும் அப்படி துக்கத்துக்கு எதுவானது போல இல்லாமல் பரோட்சமின்றி பரோட்சம் இல்லாமல் கேட்டவுடன் அதாவது சத்தத்துக்கும் வாக்குக்கும் கா சுத்திரத்துக்கும் சமம் ஞானம் வந்துடும் அதாவது வக்தா வக்தான்னா பேசு அர்த்தம் பேசுபோன்னு சொல்லுபோன் சொல்றா கேட்போன்னு அர்த்தம் ியக்கும்பனு உள்ளதாரண அப்படி போல வார்த்தைகள் உள்ளத்திலே ஒரு உத்தி உள்ளார் அந்த சக்தி உறுதி எட்டும் அதனால தான் உத்தம அதிகாரிக்கு கேட்டவுடனே ஞானம் வரும்னு சொல்றது தான் இதுதான் அங்கீசவணம்னு பேர் அங்கிசவனம்னா அதிரியாக இருக்கிறாய் தத்து மிஷின்னு சொன்னால் என்ன சிந்தனை பண்ணால் ஆம் லட்சனாக வருத்தினால எனக்கு அது அனுபவத்துக்கு சிந்தனை பண்ணுவோம் அது உத்தமதியாகனு போயிரு அதனால தான் கேட்டவுடன் தானாக கருதுனாலே அது தன்னுடைய உண்மைச் சொல்வமாகவே விளக்கம் பெறுவதனாலே எதனாவது ஒட்டமில்லாமல் அப்படி எப்போதும் தானா இருக்கும் நாம் அப்படி வந்த பதார்த்தம் முன்னையும் பின்னையும் இடையிலும் எப்போதும் தானா தான் இருக்கு கேட்டதுனாக்கா வந்ததில்லை பத்தாம் நீதான் சொன்ன பிறகு பத்தாம் உற்பத்தி ஆகல அவன் மந்தி உற்பத்தி பத்தாம் பவன் தான் இடையிலும் காதாமல் போகும்போது சொல்லும் போது பத்தாமன் பிறகு தெரிஞ்சுக்கிட்ட பத்தாம் இருக்கு கணஸ்தாமி நியாயம் கண்ணத்தில் போல கிடைக்கவில்லை இருந்தது காணால் போச்சுன்னு சொல்லக்கூடிய துக்க காலத்திலும் இருந்ததுதான் பிறகு விளக்கம் பெற்ற காலத்திலும் இருக்கு முக்காலத்திலும் இருக்காது இருந்தும் கூட மறைப்பின் காரணமாகதான் துக்கம் அந்த வழியே வேறு கிடையாது அதே போல நம்ம அபரோட்சமாக இருந்தும் கூட மறைப்பு ஏற்பட்டது அதுதான் அசஷ்டாபாதகம் அபானாபாதகம் சொல்லக்கூடிய இல்லை என்ன விளங்காதா ரெண்டு மறைப்பு கடல் பண்ணுது ஒரு மறைப்பு சிறுவனத்தினால போக்கிக்கலாம் பரோட்சம் இன்னொரு மறைப்பு அபரோட்சம் வந்தால் தான் போகும் அந்த இடத்துக்கு இடம் அது மறைப்பு சக்தி அதிகம் அதனால ஏதும் இல்லாத அப்படி எப்போதும் தானாக இருக்கணும் அது எப்போதும் சொல்ல அர்த்தம் முக்காலத்திலும் அர்த்தம் அபரோட்சன் என்னாகும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அபரோட்சமாக இருந்தும் கூட மறதியின் காரணமாகத்தான் ஜீவர்கள் துக்கம் படுறாங்க வேறு கடைகளை கிடையாது துக்கத்துக்கு ஆனால் மறதி எல்லாம் கருணை கொள்வது யோப்பாவும் மறுப்பின் காரணமாக அல்லவா கஷ்டப்படுறா ஜீவர்கள் அப்படின்னு அவங்களுக்கு கருணை உண்டாக பாருங்க மறிவிழதாயகேல் தத்துவமும் ஞானமறிவின பின் டாலளதாய் டாலளவாய் தள்ளலுற்ற அறிவுளதாம் தத்துவங்கள் இருபத்தி எட்டுமாக முப்பத்தி யம் தானாயிருத்தல் எதமில் அஞான காலத்திலனியமாகி மறைவில்தத்துவம் ஞானமறிவினபின் தான் அளவாய் தள்ளலுற்ற அறிவுளகாம் தத்துவங்கள் இருபத்தெட்டுமாக முப்பத்தைந்திற்கு அப்பாலுற்ற இரவின் முப்பத்தானாம் தத்துவம் இப்போதும் யமாக விலங்களின் நாம் சுயம் என்றோர் வாய் சுயம் என்ன இயல்பானது தானாக இருக்கிறதுனு அர்த்தம் அது விளக்கம் கொடுக்கிறார் அரை சுயம் சொல்லான் என்ற சுயம்னு சொல்லக்கூடிய எப்படி என்ன சொன்னால் தானாக இருத்தல் எப்போதும் தானாக சுயம் அது சுயம்பு லிங்கம்னு சொல்கிறாங்க இல்லை அது ஒன்றா வைக்கப்படுதில்லை தானாக வந்ததுன்னு விநாயகர் சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க அதில் இயல்பாக உள்ளது தானாக இருக்கிறதுனு அர்த்தம் அது எழுதம் எண்ணில் நாம் சுயம்னு சொல்கிறீங்களே எப்படி என்று விளக்கம் கேட்டால் அஞ்ஞான காலத்தில் அநியமாகி மறைவிலவாய் இலகு ஏழு தத்துவமும் ஞான மறுவணைப்பின் தானளவாய் தள்ளருற்ற அஞ்ஞான காலத்தில் இலகு தத்துவம் இருக்கு அது ஏழு தத்துவங்கள் ஏழு தத்துவங்கள் அஞ்ஞான காலத்தில் தனக்கு கனிம நல்லா தெரியுது அது இலக்கு ஏழு தானளவாய் தளவுற்ற அறிவுள்ளதாம் தத்துவங்கள் தேர்ந்து போச்சு அப்புறம் பேசப்பட தூடு சேர சொல்லுங்க ஆறு அறிவ தத்துவங்கள் இருபத்தி எட்டு இதுக்கு அறிவு கிடையாது ஜடந்தாது முப்பத்தி ஐந்து நிற்கும் அந்த ஏழு சத்த முப்பத்தி ஐந்து நிற்கும் அப்பாலுற்ற முப்பத்தி ஆறாம் தத்துவம் நாசம் முப்பத்தேராம் தத்துவம் ஆகியது எப்படி இருக்கு எப்போதும் யமாக இளங்களில் இப்போது தானாக கொண்டிருக்கு விஷால வழி அது ஒன்று தான் நாம் சுயம் என்று ஒருவாய் அப்போ நான் எப்படி இருக்கோம் சுயம் தானாகவே இளங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒளிலிருந்து வந்ததல்ல ஒல்லிலிருந்து போறதும் இல்லை முப்பத்தேறாம் தத்துவம் நான் என்று சொல்கிறோம் கட்டப்பாடத்தை ஆதி சங்கர் ஆதரி பார்ப்பார்கள் அப்படி பாட்டிருக்கேன் இது வென்றுலுரல் ஏதின்ூர்த்தமோட மூர்த்தின் உபய ரூபமுண்டாம் பிரமத்தினுக்கு உபயோரூபமுண்டாம் இதை அறிந்த இது வல்லவல்ல வென்றியை சுருதி சொன்னபடியே இயல் பிரம சச்சிதானந்தமாய் எய்த்தமூர்த்தங்களுடனே சுதவுலகமூர்த்தத்தையும் சுருதியாதியா சோதித்தறிந்து கொண்டு சொல்லும் இது வல்ல வென்றறிதல் போல் துகளபரமார்த்தமாகி அதமதுருமேயமா உலகை அளாவளவென்று அகற்றினர் பரமார்த்தமாய் அறிவாம் நாம் அகே அகேயஞ்சனக் காணல் காணலாகாமையால் இப்போ அகேயன் பேர் சொல்ல இருக்கும் இதுவென்று தள்ளல் உரல் ஏயம் ஏயம் ஏமன தள்ளுறதுன்னு அர்த்தம் இது தள்ளுறதுன்னா ஏமன் பேரு அகதி இன்மை எது அகேயம் இழக்கணும் எது தள்ளுறமோ அது அகேயமான்னு பேரு தள்ள முடியாது எதுவும் அது அகேயம் அகேயமன் அது அகேயம் அது எங்கனம் எனில் அது எப்படி என்று கேட்டால் விளக்கம் சொல்கிறேன் ஆரம்பிக்கிறார் இயல் மூர்த்தமோடு அமூர்த்தமது என பிரமத்திற்கு உபய ரூபம் உண்டால் விளங்காது மூர்த்தம் அமூர்த்தம் விளங்காதது ரெண்டு ரூபம் பிரமத்துக்கு இருக்கு இதை அறிந்து இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அமூர்த்தம் எது என்று தெரிஞ்சுக்கணும் தெரி பிறகு இது அல்ல அல்ல என்று சொன்னேன் பெயர் தன்பதி எல்லா தமிழ் அல்ல நல்ல என்றார் அன்பனை கேட்ட நேரம் அவள்வட்டி மௌனமானால் என்பது நீக்கி இதன்று இதன்று என பேசாமல் காட்டும் அப்படி போல அதாவது வலியுறுத்தினார் இதுவெல்ல அல்லவென்று அறிய என்ன இசை சுருதி சொன்னபடியே சொன்ன பிரகாரம் பிரமம் அதனுடனே சச்சிதானந்த சுபாசித்தமாயிருக்கின்ற அந்த பிரமம் எப்படி இருக்கிற சச்சாந்தோடியமா சச்சிதானந்தம் நித்தியம் இருக்கிறது எய்த் எய்த் அமூர்த்தங்களுடனே சச்சிதானந்தமாய் இருந்த பிறகு அதோடு இருக்கின்ற அமூர்த்தங்கள் இருக்கின்ற மூர்த்தம் இல்லாமல் அமூர்த்தம் முர்த்தம் இல்லாமல் சச்சிதானந்தமாய் பொருந்தி மூர்த்தங்கள் இல்லாமல் உடனே இருக்கும்போது சுத்த உலக மூர்த்தத்தையும் சுத்தம் பண்ணால் நடுவுதுன்னு அர்த்தம் விசாரம் செய்தால் நழுவிப்போது எல்லாம் அல்ல அல்லான்னு போனால் நலி போகுது உலக மூர்த்தத்தையும் இந்த உலகம் சொல்லக்கூடிய வடிவத்தையும் சுருதியாதியால் சோதி தெரிந்து கொண்டு வேதம் ஆகாம ஸ்மிருதி ஸ்மிருதி என்று புராணம் எல்லாம் சேத்தால் சோதித்து அறிந்து கொண்டு சொல்லும் இது திஷ்டாந்தம் பாம்பல்ல அல்ல என்று அறிதல் போல் விளக்கி பார்த்தா பாம்பில்லைன்னு தெரியுது இது பாம்பல்ல படுதி தான் இருக்கிறது தெரிந்து கொள்வது போல் துகள் அபரமார்த்தமாகி குற்றமில்லாத துகள் அபரமார்த்தம் இது இந்த உலகம் அல்ல பரமார்த்தம் இல்லை குற்றம் புரிஞ்சு பரமார்த்தம் குற்றம் இல்லாத குற்றம் புரிஞ்சது அபரமார்த்தம் ஆகி அதமதொரும் கீழ்நிலையை அழியக்கூடிய ஏமாம் உலகை தள்ளத்தக்கதாகின்ற உலகை அல அல என்று அகற்றி இது பிரமல்ல பிரமல்ல என்று நீக்கி ஆத்மாவிருத்தினால் நீக்கி நல் பரமார்த்தமாய் உயர்வு பொருந்திய உண்மை வஸ்துவாய் அறிவாம் நாம் அறிவுரை மாறுகிற நாம் தான் அகேயன் தள்ளத்தகாதவன் என காணலாம் அப்படி பார்க்கலாம் அவையால் நாம் அகேயன் நாம் தள்ளத்தகாதவன் அர்த்தம் அகேயன் தள்ளத்தக்க முப்பத்தாறு தத்துவம் தள்ளத்தக்கது தான் முப்பத்தஞ்சு தத்துவங்கள் முப்பத்தாறாம் தத்துவம் தள்ளத்தகாது முப்பத்தஞ்சு தத்துவங்கள் தள்ளத்தக்கது முப்பத்தாறாம் தத்துவம் தள்ளத்தகாது ஆக நீக்கி நீக்கி விசாரம் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் தளத்துக்கு தான் போதும் அப்படி போல் இந்த விசாரம் பண்ணதினாலே அகேயன் என்று சித்திக்கிறது தளத்தகாது என்று சித்திக்கிறது இது தளத்தகாத நிலை இயல்பாக உண்டு இது செயற்கை நாளில் ஏற்பட்டதல்ல எல்லாம் நீக்கின பிறகு நீக்க என்று சொல்வதுன்னா நீக்க முடியாது எதுன்னு சொல்வது அதுதான் தனியாக எது நீக்க முடியாது சொல்லுது அதுதான் அது இன்னொன்று சொல்லலை ஒன்னொன்று சொல்லலைன்னா அது அது அந்த வசூல் அது நீக்க முடியாது ஆகவே அந்த நீக்க முடியாத வஸ்து ஒன்று இருக்குன்னா அந்த வசதி எப்படி இருக்கு இருப்பிலக்கின் இன்பமாக இருக்கு சச்சி தானந்த நிச்சயம் கூடமாக இருக்கு அதனால ஆகிய ஏன் செல்லத்தகாது என்று சொல்ற அப்படியே ஏற்றுக்கிறது எப்படி கேட்குறாரு தானே மழையும் கேட்குறாரு பிரமாணாதேன்னு சொல்கிறீங்க பிரமாணத்தினால் நிரூபிக்க முடியாது சொல்கிறீங்க அப்போ வத்துவாது சொல்லுங்க ஆ அந்த வந்து நான் எப்படி ஏற்றுக்கிறது நான் சொல்கிறதனால கரமான பிரமாணத்துக்கு உட்பட்டது ஆ அதை ஏற்றுக்கலாம் பிரமாணத்தினால் அங்கீகாரம் பண்ணு சொல்லிவிட்டீங்க அப்புறம் ஏற்றினு சொல்லிக்கிறேன் எப்படி கேட்குறேன் அதான் கேள்வி அப்படி கேட்க போ என்ன பண்ணுறது அப்புறம் தான் சொல்ல வேண்டியிருக்கு ம் சொல்லார் இல்லை இடராகணும் பொருளாமன் இடராக பொருளாமண்ணும் லட்சணா விருத்தி ஒரு கொள்ளத்தக்க விருத்தி சக்தி விருத்தி லட்சணா விருத்தி வெஞ்சனா விருத்தி அப்புறம் விருத்தி நாலு விருத்திகள் எதுவும் கொள்ளு சொன்னா அது தளத்தக்கதே ஒழிய ஏதாவது ஒரு விருத்திகளே அப்படிமையான விட்டுவிட்டது என்றும் பெயராமே என்று சொன்னார் பாட்டு அது அதுக்கு முதல் பாட்டு பேதமானது கேளாய் பெயராலும் இடங்களாலும் ஓதரும் உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதல விஷுவம் போல பலதூரம் அகன்றும் இருப்பார் ஆதரவாளர் ஐக்கியம் என்னும் கூடாது அப்படின்னு சொல்றார் சத்திய வாக்கியத்தில் ஐக்கம் கூடாது எட்டல அப்படிங்கிறார் அதே தான் மன்ன விஷயம் கேட்கறது வேதமானதும் கேளாய் பெயராலும் பெயராலும் இடங்களாலும் ஓதல் உபாதியாலும் உணர்வினாலும் பாதள விஷுவம் போல பல அதனால் இவருக்கு என்னாலும் எப்போது ஐக்கியம் கிடையாதே இப்படி இருக்கும்போது நீங்க ஐக்கியம் சொல்றீங்களே அது எப்படி ஒத்துக்கிறது அந்த வாக்கியத்துக்கு சேரலேன்னு சொன்னாக்க லட்சணாவதுல பார்த்துக்கோன்னு சொல்லப்படும் லட்சணாவிரி பரவ அதே போல இந்த அதித்வாவிருத்தி ஒத்துக்கலன்னு சொன்னாக்க அதான் சொல்றார் வாக்கியம் இரண்டுமே மறையில் பொய்யாது கேளா என்ன சக்தி விருத்தியும் உண்மைதான் அப்புறம் வேத்து வேத்த சொல்லப்பட்டது பிரமாணத்தினாலே ஒத்துக்கொள்ளப்படாததான் இருந்தாலும் இதெல்லாம் இதெல்லாம் தள்ளும் போது கடி இருக்குது எது அது பிரம்ம சொல்லப்பட்டிருக்கு அது ஆத்மா விருத்தி இதுவும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படிங்கிறோம் ரெண்டு விருத்தி உடன்பாடு ஆத்மாவிருத்தியில் ஏற்றுக்கோ அதான் கேட்குறேன் அர்த்தவருத்தி எப்படி ஏற்றுக்கிறதுன்னு கேட்குறாங்க மண்றீங்கள கே பொருளவிதாமில் விதமா கண்ம காண்டத்தினில் சொர்க்காதி ஆனந்தமே விரும்பி திட திரும்பி திடமதுடன் நித்யாதி நால்வகை கண்மமும் செய்துள்ளோன் அப்படத்தைச் சேருவன் பத்திகாண்டத்தினில் சிவநாதி தேவர்களை மந்திராதியால் இடையற உபாசநாதிகள் புரிந்தோன் பதமதேனோ முத்தி அடைவன் நித்யவெளி முத்திய இச்சையால் சவனாதி செய்துள்ளோர் கீழூ பலம் அப்பலம்போல் அடைபடும் பொருளாதேற்கவே உற்றதால் தாமாக உருகின்றவதனால் அவத்தையும் கரியதாயப்போதுமே உன் நாம் அனுபாதேயனாமே அது காலடிச்சிடணும் அனுபாதேயம் அச்சனாவதியில ஐம்பத்தி அஞ்சாவது பாட்டு அனுபாதேயன் அடைகிறோமோ அது உபாதையன் பெயர் அனுபாதேயம் சொன்ன அடைபடா பொருள் அடையாத பொருளுக்கு அனுபாதேயம் பெயர் அது எவ்விதம் எனில் அது எப்படி என்று கர்மகாண்டத்தினர் சொர்க்காதி ஆனந்தம் மே விரும்பி கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டது சொர்க்காதின்னா சொர்க்கா இப்போ அதில் இப்போ பிரிவுகள் எத்தனையோ எச்சா கிணறாக கெம்புருடா பைசாசம் சொல்லுவார்கள் அதெல்லாம் சொர்க்கா பதவியை சேர்ந்தது தான் மே விரும்பி தினமதுடன் நித்யாதி நால்வகை கண்மும் செய்துள்ளோன் அப்பழத்தை சேரும் நித்தியாதிகர்மம் நாலு நாலு கர்மம் ஞாபகம் இருக்கா என்ன நாலு கர்மங்கள் நித்தியாதிகர்மங்கள் கர்மம் காமிய கர்மம் பிராச்சித்த கர்மம் நாலு கர்மங்கள் நித்திய கர்மதி அனுஷ்டானங்கள் செய்யணும் அது பல புண்ணியம் வருவதில்லை புதுசாக இருக்கிற புண்ணியம் நீடிக்கும் பாவம் சம்பவியாது நித்தியாதிகர்மங்கள் நித்திய கர்மங்கள் செய்கிறாங்கன்னா பாவம் வந்துடும் நைமித்திய கருவம் விசேஷ நாட்களும் செய்கிறது நிமித்திய சம்பந்த நைமித்தியம் அமாவாசை பௌர்ணமி அப்புறம் தீபாவளி பொங்கல் செற்று விரதங்கள் இப்படி விரதங்கள் எத்தனை சொல்லியிருக்கேன் அவர்கள் சக்தி அனுசாரமாக நம்பிக்கை உறுதியோடு செய்வாடைய புண்ணியம் உண்டாகும் செய்யலைன்னா பாவம் கிடையாது இப்போ செய்கிற பாவ வரதில்லை புண்ணியம் உண்டு காமிகர்மம் அப்படி கர்மங்கள்லாம் காமிய கர்மங்கள் அதாவது படத்தை கருதி செய்வது காமிக் கர்மம்னு பேர் படத்தை கருதாமல் செய்தால் நிஷ்காம கர்மன்னு பேர் சொர்க்காதி பதில் விரும்புவார் படத்தை கருத செய்வார் இந்த கர்மம் செஞ்சால் இந்த பலன் உண்டு வித்தியாகம் சேர்ந்தால் இந்த பலன் உண்டு சொல்லப்பட்டிருக்கு கோயில் கட்டி உமாசி இந்த பலன் உண்டு தியாகம் அஸ்வனி தியாகம் ராஜத்தில் பெரிய பெரிய யாகங்கள் சின்ன சின்ன யாகங்கள் அப்படி எத்தனையோ சொல்ல போது சக்தியான சாரமாக அவர்கள் செய்யலாம் செஞ்ச சொற்காபத்தை கிடைக்கும் பிராசித்த கர்மம் அப்படின்னா பரிகாரங்கள் பரிகாரங்கள் ரெண்டு விதம் முன்ஜென்மங்களில் செஞ்ச குற்றங்களுக்கு இந்த ஜென்மங்களில் பலன் வரும் துக்கம் வரும் அதுக்கு பரிகாரம் சாஸ்திர ஜோட சாஸ்திரம் சொல்லியிருக்காது இந்த ஜென்மத்திலே செஞ்ச குற்றங்கள் அது வேலை சொல்லப்பட்டிருக்கேன் எப்போவே சேர்த்துக்கலாம் இப்படி செஞ்சுக்கிட்டங்கன்னா அதுலேருந்து நிவர்த்தி ஆகலாம் ஏன்னா தவறுகள் செய்யாமல் இருக்க முடியாது அதுக்கு பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும் உடல் உடம்பான ஒரே சீராக ஆயிரம் இருக்காது நுழைவேப்பாடு தான் தீரும் அது வைத்தியம் பண்ணி தான் ஆகணும் வயசாசலேனா யாரும் ஜீவிக்க முடியாது அதுபோல் இது மனதின் காரியம் அந்த கணக்கு அந்த கணத்தில் பாவங்கள் சம்பவிக்கிறது அதுவும் அந்த கணத்திலேயே அந்த பரிகாரங்கள் செய்யக்கூடியிருக்கு அப்படி செய்வையானால் அந்த கட்டத்தில் உள்ள அடுக்கு போயிடும் பாவங்கள் நீங்கும் கரவன் போயிடும் அது ஜோதி சாஸ்திர சொல்லப்பட்ட செஞ்சா ஜோ சொல்லுவாங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்மத்தில் செஞ்சா கொள்ளையை கலவு கல்காம இதெல்லாம் இது இப்போவே பெரியார்க்கு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் இந்த மாதிரி கொலை செய்தவங்களுக்கு இந்த மாதிரி வேஷ்ட விரதம் போகும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் விரத சோமவார விரதங்கள் இந்த மாதிரி விரதங்கள் எல்லாம் திருவிழாபுரணத்தில் வரும் சொர்க்கத்துக்கு பா சேரசோழ பாண்டியர் போகணும்னு முயற்சி அதுக்கு அவசியம் சொல்கிறாரான் சோமார் விரதம் இருங்க ஏன்னா இந்த ஜென்மத்தில் செஞ்ச அந்த பாவங்கள்னாலே முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் சமைச்ச பாவங்கள்னாலும் மழை வரலை மழைக்காக போய் முந்திரனை கேட்கணும் அதற்கு இந்த உபாயம் சொல்லிக் கொடுக்குறார் இன்னும் எத்தனையோ தவறுகள் எல்லாம் செஞ்சிருப்போம் அதுக்கெல்லாம் வேதங்களில் சொல்லப்பட்டு செய்யணும் புத்திர காமேஷ்ட யாகம் புத்திரன் இல்லாதவர்கள் புத்திரனை விரும்பி யாகம் பண்ணலாம் இதெல்லாம் முஞ்சி செஞ்சது தான் இந்த எண்ணத்தில் செஞ்சது உண்டு தவறுகள் திருடுகள் ஏமாத்தல் இதெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் சொல்லியிருக்கு அதெல்லாம் செய்யணும் இப்படி நாலுகை கர்மங்கள் சிர கிரமமாக செய்வாள் ஆனால் அவரும் சொர்க்காதிபதன் கிடைக்கும் நித்திய கர்மம் செய்யறதுனால புண்ணியம் இல்லையே அப்படி நாம் ஏன் செய்யணும்னு சொன்னால் பாவத்தில் விடுபடுறோம் அதான் லாபம் அது ஒரு கர்மம் க செய கடன் இருக்குது கடன் அதான் நித்திய காளைக்கடன்னு சொல்கிறாங்கல்ல காலைக்கடன்னு செய்கிறதுனா அவங்களுக்கு என்ன புதுசாக வந்துடுது ஒன்றும் வர்றதில்ல பழுசு நீடிக்கும் அவ்வளோதான் காலையில் எழுந்து உடல் கழுக்கு போகிறது குளிக்கிறது விடுகிறது வேட்டியை மாற்றுறது கூட்டுறது பிரிக்கிறது இதெல்லாம் செய்கிறீங்க நாலு தூரம் செய்கிறீங்க காலையில் எழுந்த உடனே அதுதான் வேலை என்ன புதுசாக கண்டிங்க செயலேஜ் என்ன ஆகும் எல்லாம் நாறி போயிடும் உடல் நேரம் உடைய நேரம் சுட்டுப்புறது அரி போயிடும் பாவம் அதான் பாவம் சேர்ந்துடும் சொல்கிறது செயல என்ன பாவம் செஞ்சால் புண்ணியம் கிடையாது என்ன லாபம் தொடர்ந்து அந்த பழைய புண்ணியம் நீடிக்கும் அசுத்த பற்றி நீடிக்கும் நைமித்து கரும செயல் என்ன கெடுவோம் பாவில்லன்னு சொல்லிங்களா அவர் செய்யாமல் இருக்கலாமே ஒரு மாதம் செஞ்ச வேலைக்கு இந்த சம்பளம் வந்தது சும்மா உட்காந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சால் அடுத்த மாதத்துக்கு நமக்கு சம்பளம் கிடைக்கும் கிடைக்காது சும்மா உட்காந்து சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஆனால் அடுத்த மாதம் சம்பளம் கிடைக்காது சாப்பாடு வழி இல்லாமல் போயிடும் அதுக்காக நைமித்து கரும செஞ்சால் புண்ணியம் உண்டு பாவம் கிடையாது வேலைக்கு போகலன்னா யாரும் வம்பு பண்ணுறதில்லை ஆனால் வருமானம் போயிடும் அப்படி போகிறேன் திருமாதத்தில் புண்ணியம் கழிச்சிட்டோம்னா அது புண்ணிய பூண்டு நமக்கு எல்லாம் போயிடும் அது புண்ணிய கடமை அதுக்கு நைமித்திய கடமைகள் செய்யணும் நிமித்திய சம்பந்த நைமித்தியம் அது சக்தி அனுசாரம் பௌர்ணம் பூஜையோ இல்லை அமாவாசை விரதங்களோ இல்லை விரதங்கள் அப்புறம் கோயிலுக்கு போகிறது விசேஷ காலங்களில் கோயிலுக்கு போய் போகிறது விசேஷ காலம் கோயிலுக்கு போனால் புண்ணியம் அதிகம்ங்கிறதுனால கூட்டம் அதிகமாக சேர்றது மற்ற நாள் போகிறாங்களா ஆனால் அதெல்லாம் அவ்வளவு பெரிய கூட்டங்களில் போகணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லை அதனால் துக்கம்தான் ஏற்படுது பாவங்களும் ஏற்படும் சாதாரணால போய் போகலாம் அந்த பெரும் கூட்டம் உள்ள கோயிலுக்கு போகிறது சாதாரண கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போகலாம் எங்கே போனாலும் எனக்கு ஒரு காரணத்துல தான் பலன் கொடுக்கறது அந்த மனைவினோடு செஞ்சால் பலன் அதிகமாக வரும் அங்கே போய் அவதான் அவதி பகுதியாக கூட்டத்தை நெருங்கிட்டு துக்கப்பட்டு வர்றதாக பலன் குறைச்சல் தான் அதனால கூட்டப்பிள்ளா கோயிலுக்கே போகலாம் அந்த ஒன்றும் போகல வீட்லேயே செய்யலாம் வீட்லேயே சொந்த பூஜை ஒன்று வச்சுக்கிட்டு அங்கேயே செய்யும் போது பலன் அங்கேயும் உண்டு அதோட அதிக பலனே கிடைக்கும் விசேஷ நாட்கள்ல கோயிலுக்கு தான் இங்கேயும் கட்டாயம் பண்ணும் இல்லை வீட்லேயே செய்யலாம் அதே மக்களுக்கு அது புரியறதும் இல்லை கோயிலுக்கு போனால் தான் விசேஷ காலத்துல கிடைக்கும் அம்மா விஷயம்னா சித்தகுட்டம் பேரும் கூட்டம் போவோம் தூக்கப்பட்ட வர்றத அப்படி பதினெட்டாம் பேருக்குன்னா அங்கே போய் கூடுதலில் குளித்தா தான் புண்ணியம்ங்கிற உண்டு குளிக்கலாம் அந்த இழிபாடுகளில் போய் குடிச்சிக்கிட்டு இருக்கிறத சாதாரணம் காவிரியில் குடிச்சிக்கலாம் அது அவர் ஒன்றும் இல்லை காவேரி எங்கேயும் நீளமாக இருக்குது எங்கேயும் குளிச்சுக்கலாம் அது கூட இல்லை வீட்டில் இருக்கிற தண்ணியை அடித்து காவேரி வந்தது ஒரு பானமன்று குடித்தாங்கன்னா அந்த பான பாலன் உண்டு கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பம் இல்லை வீட்டிலேயே குளிக்கலாம் பானம் பண்ணிக்கலாம் அந்த நீரில் கங்கையாச்சி அம்னாச்சி சரஸ்வதி நர்மதா சிந்து கோதாவரி காவேரி ஜெயஸ்மணி சன்னித்தம் குரு காவேரி தங்கமுதராச்சா கிருஷ்ணவேணிச்சா கௌதமம் பாகிரதி மகாணத்தியா பஞ்சகங்கா பரிகிறதாக ஆக பஞ்ச ஏழு நதிகளும் பிரவாசம் பன்னியாச்சி பண்ணட்டும் சொல்லி பன்னியாச்சின்னு தங்கல் பண்ணிட்டே குளிக்கலாம் பல இது முயற்சி தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கும் ஒரு மனுஷனுக்கும் உண்டு ஒரு தீபம் ஒரு வீட்டை விளக்கம் ஒரு ஊரை விளக்குமா ஊரில் பிள்ளை விளக்குமா இல்லை சந்திரம் தான் விளக்குமாறு அதேபோல் ஒரு கோயில் அந்த ஊருக்கு போகும்போது ஒரு வீடு இவ இங்கே புண்ணியம் சம்பாரிச்சிக்கலாம் அங்கேயே போய் சம்பாதிக்கணும் அவசியம் ஒன்றும் இப்படி புண்ணியங்கள் சம்பாதிக்கலன்னு சொன்னால் பழைய புண்ணியம் கழிஞ்சினா புழுங்க புண்ணியம் இல்லாமல் போயிடும் வாய்ப்பு கேட்டு போயிடும் அந்த எப்படி செய்யணும் பாவம் கிடையாது இப்போ ஒன்று மாதம் காசு இருக்குது இந்த மாதம் வேலை பார்க்கு அவசியம் ஒன்றும் யாரும் கட்டாயப்படுத்துறது இல்லை ஆனால் பணம் தேர்ந்து போயிடும் அடுத்த மாதம் அளவுக்கு காசு இல்லை அப்புறம் அடுத்த மாதம் செலவுக்காரன் கடன் வாங்கணும் கடன் வாங்கினா என்ன பண்ணுறது கடைக்காரர் வட்டி போட்டு கேட்கலாம் அப்புறம் வட்டி போட்டு கேட்கும் போது நமக்கு சிரமம் அதிகமாகுது அப்படி போல் புண்ணியம் கடைச்சி போச்சுன்னா அந்த புண்ணியம் கடைச்சி போனால் துக்கப்படுறோம் அப்போ தூக்கப்படும் போது கஷ்டப்படும் என்ன பண்ணுறது அதனால் நைன் கருவம் அவசியம் செய்யணும் அவசியம் பண்ணலாம் சக்தியானு சாரம் எல்லா கருமும் நம்மளால செய்ய முடியாது அதே போல் காமிகரமும் விருப்பந்தால் சக்தி அனுசாரமும் செய்யலாம் சொர்க்க பதில் போகிறதுக்கு பிராச்சியத்துக்காரமும் அது பாவங்கள் நீங்குமே உடைய புண்ணியம் வராது ஆனால் அது கூட நூற்றுக்கு நூறு போகும் சொல்ல முடியாது எவ்வளோ தீவிரமாக செஞ்சால் தான் பரிட்சைக்கு வராமல் பையன் நூற்றுக்கு எல்லாரும் வாங்க முடியுது யாராவது சக்தி அனுசாரம் தான் வாங்குகிறான் இங்கேயும் பிராச்சியத்துக்காரும் முழுசாக வர்றது நீக்க முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு நீக்கிற வரைக்கும் லாபம் தான் பிராட்சிக்காரம் செய்ய அதனால எல்லாம் போறேன் கோயிலுக்கு போறான் சனீஸ்வரன் கோயிலுக்கு போறது அங்கே போய் சுத்துறது கர்ம பிராச்சி கர்மம் அவங்க கிடைக்கிறது இந்த புள்ளி விசேஷத்தினால சொர்க்காதி போலாம் சொல்லப்படுது நால்வே கர்மம் பெயர் அப்படி திடமதுடன் உறுதியாக நித்தியாதி நித்திய கர்மம் முதலில் நால்வே கர்மமும் செய்திருந்த அப்பழத்தைச் சேர்வன் சொர்க்காதிபதிலே கிடைக்கும் இது கர்மகாண்டம் பக்திகாண்டத்தினர் சிவநாதி தேவர்களை மந்திராதியால் இடையர உபாசனாதிகள் பதமதேனும் முத்தி அடைவன் இது பக்திகாண்டம் அடிமைத்திறம் அந்த சிவநாதி சிவன் விஷ்ணு பிரம்மா அல்லது அம்பிகை அனை கணேசர் முருகன் யாரும் இஷ்ட தெய்வம்னு கொள்கிறாரோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இந்து மதத்தில் சலுகை உண்டு எந்த வடிவத்தையும் வணங்கலாம் அது தார்ப்பம் தெரியாமல் குட்டஞ்சொல்வதே எல்லா கலமும் ஒன்று ஒரு காணபதி உறுப்புகள் தான் எல்லாருமே கை கால் மூக்கு நமக்கு எப்படி இருக்கு அப்படி அவர்கள் அவருக்கு உறுப்பு தான் கை கால் மூக்கு நமக்கு வெவ்வேறு தோற்றம் வெவ்வேறு பெயர் வெவ்வேறு கூட ஒரு ஜீவனுக்கு கட்டுப்பட்டு அதேபோல் பெருவர் சுத்தரால் தூய்மையை செய்தாலும் கூட ஒரு காலபுரம் கட்டுப்பட்டு தான் அதனால் கையை தொட்டாலும் ஆளை தொட்ட மாதிரி தான் தொட்டாலும் ஆளை தொட்ட மாதிரி தான் காலை தான் தொட்டேன் என்ன தொட்டலன்னு சொல்ல முடியாது அப்படி போல எந்த ரூபத்தை யார் வணங்குறார்களோ அந்த ரூபத்தோடு ரூபத்திலேயே அனுசரி பகவான் கீழே உத்தரவாதம் கொடுக்குறார் அதெல்லாம் காலபுரமாக எது கும்பிட்டாலும் பகவான் ஏற்றுகிறார் எந்த சாமியை கும்பிட்டாலும் எந்த ரூபத்தை கும்பிட்டுலும் எங்க கும்பிட்டாலும் பகவான் ஏற்றுகிறார் ஆனாலும் பக்தி வாய் இருக்கணும் பக்தி நம்பிக்கை விசுவாசத்தோடு கூடிய பக்தி இருக்குமே ஆனால் அப்படி செய்யக்கூடியவர்கள் தீவிரமாக செய்தால் பதமூர்த்தி கிடைக்கும் சாமான்யமா செஞ்சாக்க சுபன்யம் என்று கிடைக்கும் அலட்சிய மந்திர நல்லபடியா இருக்கணும் அவ்வளவுதான் தீர்மா செய்யணும் நாயன்மார்கள் எப்படி இருந்தாங்க பெரும்பாலும் இருந்தாலும் கூட அந்த குடும்பங்கள பட்டு கிடையாது அவங்களுக்கு எப்போ பகவான் கும்புற அப்போ தயாரா இருந்தாங்க ஆனாலும் கடமை செய்யறது செய்யறதே தவற மாட்டாங்க எல்லாரும் வாழ்க்கையில கடமை செஞ்சுக்கிட்டாங்க இருந்தாங்க யாரும் செய்து கடமை செய்தாங்க சிவலகண்டர் கோவினார் யாரும் செய்தார் செட்டி பாடைகள் ஆனாலும் இங்க பட்டு கிடையாது அது போன்ற மீனே பட்டுக்கிடல போச்சு அப்புறம் தேடுதல் பரஞ்சதி என்று சொல்ல அன்னதானத்தை மேற்கொண்டார் அவருக்கும் எந்த பட்டு கிடையாது மகன் வெட்டணுமா சரி வெட்டு வெறி பண்ணணுமா காட்டணும் அடியார் பக்தியில் அவர் மத்த முக்கியம் அமளினார் கோமல கொடுக்கறது கோமணத்துக்குடாக எதுவும் கொடுக்க முடியல அப்புறம் எல்லா பொருளும் கொடுக்குறாரு அதுக்காக அப்போ எப்பாருங்க பட்டு இல்லை அடியாருடைய அணியார் செத்து பண்ணும் அவர் கோமணம் கோமணத்தை ஒரு தட்டு வச்சாரு இந்த பக்கம் அத்தனை பொருளும் கொஞ்சம் கீடாகுது என்ன ஏன் மந்திரியாக இருக்கே ஏமாத்திரியான்னு சொல்லல அவர் கொடுத்தார் அப்போ கிடையாது அதுவும் தேராக சரி வரல இனிமேல் நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் நானும் பொண்டாட்டி மாதிரி தான் இருக்கோம் நாங்கள் ஒன்று உட்காந்துக்கோ உங்களுக்கு அடிமையிடணும் அப்படின்னு உட்கார உக்காந்த உடனே சரியாக போச்சு அப்புறம் என்ன பண்ணுறது பாருங்க அவங்க எதோ குடும்பத்து இருக்கா எல்லாத்துக்கு தான் இருந்தாங்க எதுவும் கிடையாது அப்புறம் தெராசோடு போயிட்டாங்க கைலாசு தராதே போகுது அதிக வேலை ஆகிடுச்சு போயிட்டுமான பட்டுக்கொண்டு செய்த கலைஞர் கைலாசம் தான் அதே மாதிரி ஆழ்வார்கள் அவர்கள் குறிக்கோள் வைகுண்டம் தான் பக்தி மார்க்கூத்தி கிடைக்கும் இது என்ன கிடைக்காது செய்யறது ஆனாலும் அவர்கள் புரோடமாக நிமிஷ்கா நிமிஷம்னால கொஞ்சம் தடைப்படுது அதேத்துக்கு தகுதி உள்ளவர்கள் இருக்கிறது இல்லை தேத மார்க்கம் பக்தி மார்க்கம் அடிமைத்திறம் அந்த நிலையிலே அவர்களுக்கும் உண்டு எல்லா நயன்மாரும் அப்படித்தான் எப்போ கூப்பிட்றாலும் போக போக தயாராக இருக்கான் எது வேணுமோ இல்லை தியானம் பண்ணால் தியாகம் பண்ணால் தயாராக இருக்காங்க அந்த அளவு மனபரிபாகம் உண்டு நான் அப்படி இருந்தாக்க பதமதேவ அடைவர் அதை நாலு பேரு சாலவோ சாய்மோ சார்வோ சாகிச்சம் பண்ணும் மூர்கன் ஆகினார் அப்போ சூதாடியே கொண்டு போய் கோயில் கட்டுறது ஆனால் அடிவாக அன்னதானம் பண்ணுறது சூதாடு எதிரி வந்து முதல்ல தோற்று போடுறது அப்புறம் ஜெயிக்கிறது வந்தாலும் குத்திப்படுறது அப்புறம் அந்த பணத்தை கொண்டு போய் கோயில் கட்டுறது அன்னதானம் பண்ணுறது இப்படி செய்கிறார் அந்த மூல அது அப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு பகவான் காரியம் என்னக்கா முதல்ல அவன் ஜாவிட மாட்டார் கடிதம் எல்லாரும் போட்டு இல்லைன்னா சரி பாட்டினுதான் அப்படிப்பட்ட அடியார்கள் நானும் தீவிரம் போல அதான் பிறகு இது ஞானகான சொல்ற நித்திய எழில் முத்தி இச்சையா மூச்சம் மூச்சத்துவம் மூட்ச எப்போது நித்தியமானதும் அழகு பொருந்தியதும் உயிருக்கு முத்தி இருக்கே அந்த இச்சையால் மோட்சி இச்சையின் காரணமாக சுபேட்சன் முதல் பூமி சவணாதி செய்துள்ளவருக்கு நித்தியாசனம் சமாதி அபியாசம் செய்தவர்களுக்கு இயலு பலம் சொல்லாத பிரயோஜனம் என்ன அப்பலம் போல் அடைபடும் பொருள் அடாது முன்னே சொல்லப்பட்ட கர்மகாண்டத்தில் சொர்க்காதி பதவியும் பக்தி காலத்திலே பதமுத்திகளும் போல அடைகிறது போய் அடைகிறது பொருள் அலாது ஏற்க உருகின்ற அதனால் ஏற்கனவே அந்த வசதி இங்கேதான் இருக்கு கண்டசாமி நியாயம் தான் வேற எங்கேயும் கிடையாது உருகின்ற அதனால் கரியதா எப்போதும் மேவும் நாம் மூன்றாவது சாட்சியா இருக்கின்ற நாம் எப்போதும் ஒரே மாதிரி